ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வேதம் நம் தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் இவைகளெல்லாம் நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியதான தர்மங்களை எப்படி சுலபமாக காண்பிக்கின்றன அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் அந்த வரிசையில் மகாபாரதத்தில் கண் சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளையும் நீக்கும் அஸ்வினி தேவ ஸ்தோத்திரம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்கார் அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்துன்னு வரும் ஒரு சரித்திரத்தையும் காண்பிச்சிருக்கார் அந்த சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் தினம் குரு பூர்ணிமா தினம் இந்த குருபூர்ணிமா பூர்ணிமா தினத்தில் அந்த சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப உயர்ந்த விஷயம் குரு என்பவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் முக்கியமான பங்கை வகிக்கிறார் ஆபஸ்தம்பர் சொல்ற பொழுது ஷரீரமேவ மாதா பிதரோஜனயா இந்த உலகில் வாழ்வதற்கு இந்த சரீரத்தை மட்டும்தான் தாய் தந்தையர்கள் நமக்கு கொடுக்குறா சகி வித்யா தம்ஜனய குருவானவர் நம் வாழ்க்கை கடைசி வரையிலும் கூட வரக்கூடியதான அறிவை கொடுத்து நம்மை பிறப்பிக்கிறார் குரு தத் சிரேஷ்டம் ஜென்மா அந்த அறிவோடு கூடினதான பிறப்பு ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்றார் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் குரு குழந்தைகள் ஆறு வயது வரையிலும் தாய் தந்தையரிடம் இருக்கா விடலை பருவம்னு பேர் அந்த சமயத்தில் நாம் எதுவும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது புரிஞ்சு கொ புரிந்து சக்தி குறைவாக இருக்கும் கேள்வி கேட்டுட்டே இருக்குமே தவிர நாம் சொல்கிற பதிலை ஏற்றுக்கும் நிலையில் இருக்காது ஆறு வயது முடிந்த பிறகு அந்த குழந்தைகளுடைய நேரம் அதிகமாக குருவரி இடத்திலே தான் செலவாகுது அது லௌக்கிகமான படிப்பாக இருந்தாலும் சரி வேதக்கல்வியாக இருந்தாலும் சரி ஸ்கூலில் தான் அதிக நேரம் குழந்தைகளுடைய நேரம் போகிறது அதேபோல் பாடசாலையில் வாத்தியாரோடு தான் குழந்தைகள் நேரம் அதிகமாக போகிறது அப்போது அந்த குருவுக்கு பொறுப்பு அதிகம் அந்த குழந்தைகளுக்கு நல்லவைகளையும் சொல்லிக் கொடுத்தோ அறிவையும் சொல்லிக் கொடுத்தோ வாழ்க்கை கல்வியையும் சொல்லிக் கொடுக்கணும் தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைகளை என்னென்னெல்லாம் கேட்கிறதோ அனைத்தும் வாங்கி கொடுத்தோ அப்படி வளர்ப்பா குருக்கிட்ட வந்த பிறகுதான் எதை எதையெல்லாம் நாம் சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் குருவினமிழம்தான் ஆரம்பமாகுது ஒரு வஸ்து கேட்டால் அது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடியதான பொருள் இல்லை அப்படிங்கிற நல்லவைகள் கெட்டவைகளை எடுத்து சொல்லிக் கொடுத்தோம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பொறுப்பான மனிதனாக கொண்டு வரக்கூடியதான முக்கியமான பொறுப்பு குருவனிடத்தில் இருக்கு அந்த குருவை நாம் என்றுமே மறக்கக்கூடாது ஆனாவண்ணா சொல்லிக் கொடுத்த குருவிலிருந்து ஆரம்பித்து ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த குருவிலிருந்து யாரையுமே நாம் மறக்கக்கூடாது ஏன்னா அவர் ஒழுங்கான ஒழுங்கான முறையில் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கலன்னா நம்மால் எதுவுமே படிக்க முடியாதே அவர்தான் நமக்கு அனைத்துமே சொல்லிக் கொடுக்குற யாரை எப்படி அணுகணும் யாரிடம் எப்படி பேசணும் யாரிடத்துலே எப்படி நாம் நடந்து கொள்ளணும் நாம் படிக்கக்கூடியதான படிப்பை எப்படி பயன்படுத்தணும் இது அனைத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பவர் குரு மகேனாலேதான் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அத்த சேவா மனிச்சந்தம் குருமர்த்தேன தோஷயேத் குருவர்த்தே யதமானந்தம் அனுகிருணந்தி தேவதாக குரு என்பவர் நமக்கு மிக மிக முக்கியம் சரீரத்தினால அவருக்கு சேவைகளை செய்யவும் தயாராக இருக்கணும் நம்மிடத்துல உள்ள பணத்தை நிறையா குருவனிடத்துல கொடுக்க தயாராக இருக்கணும் குரு எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படி யார் இருக்கானோ அனுகிரந்தி தேவதாக அவனை அத்தனை தெய்வங்களும் அனுகிரகிக்கின்றன ஒருவனுடைய வாழ்க்கை ரொம்ப சௌக்கியமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் முதல் காரணம்னா அவனுடைய குருதான் முதல் காரணம் ஒருவன் எவ்வளவோ படிச்சிருக்கான் எவ்வளோ படித்திருந்தும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சுகமில்லை ஒரு நிம்மதி இல்லைன்னா அவன் குருவை பூஜிக்கலை குருவை ஆராதிக்கலை அதுதான் காரணம் அந்த குரு என்பவர் நம்மால் மிகவும் பூஜிக்கப்பட வேண்டியவர் அதனால தான் தர்மசாஸ்திரம் அக்ரதோ குரவஸ்துத்தியாக எப்பொழுதும் குருவை நாம் நேரடியாக புகழணும் குருவிற்கு நேரடியாகவே நாம் குருவை புகழணும் குருவை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஏன்னா நமக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்காரு வாழ்க்கையில் அவரை நாம் நேரடியாக ஸ்தோத்திரம் பண்ணணும் பரோக்ஷே மித்திர பாந்தவாக பந்துக்கள் நண்பன் இவர்களே மறைமுகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும் நேரடியாக புகழக்கூடாது நேரடியாக புகழ்ந்தால் நாம் அதிகப்படியாக புகழ்ந்ததாக நினச்சு நிடுவா தத்துவம் போயிடும் கர்மாந்தே தாசபிருத்தியாச்சா வேலையாட்களை வேலை முடிந்த பிறகு புகழணும் வேலை நான் செய்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வேலை முடிஞ்சு சொல்லணும் ஆரம்பத்திலேயோ நடுவுலையோ சொன்னால் அதோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவார் நகதாபிச்ச புத்திரக்காக புத்திரன் சிஷ்யர்கள் மாணவர்கள் இவர்களை எப்பொழுதும் புகழவே கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா மாணவனை புகழ்ந்தால் சரி நாம் குருவை விட அதிகமாக படிச்சுட்டோம் என்கிற எண்ணம் வந்துடும் அதற்கு மேல் படிக்க மாட்டானவன் ஒரு ஒரு வித்தியையை முடித்து ஏதோ ஒரு பரீட்சை கொடுத்தோ அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டான் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டான்னா பரவாயில்ல நீ படின முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கு ஆனால் போதாது அப்படின்னு சொல்லணும் நீ படிச்சுட்டு இனி உன்ன மாதிரி இன்னொருத்தன் படித்தவன் கிடையாது அப்படின்னு அவனுக்கு எழுத்தாப்பில் சொல்லிவிட்டால் அதோடு அவனுடைய படிப்பு முடிஞ்சு போயிடும் அந்த படிப்பு அவனுடைய வாழ்க்கையில் பயன்படாமல் போய்டும் ஆகையினால் எப்பொழுதுமே புத்திரனாக இருந்தாலும் சரி மாணவனாக இருந்தாலும் சரி நேரடியாக ஸ்தோத்திரம் என்பதை செய்யவே கூடாது புகழக்கூடாதுன்னு அந்த தர்மசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது நேரடி அதாவது புரோட்சாகப்படுத்துறதுங்கிறது வேற புகழதுங்கிறது வேற புரோத்ஸாகப்படுத்துறதுன்னு ஊக்குவிக்கிறது பரவாயில்ல எந்த காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக செய்கிற இன்னும் நிறையா செய்யணும் நீ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஊக்குவிப்பதுன்னு பேர் புகழ்வது அப்படிங்கிறது நீ செய்த காரியம் இதுவரையிலும் யாருமே செய்ததில்லை நீதான் தனியாக செய்திருக்க அப்படின்லாம் சொன்னால் அதோடு அவனுடைய படிப்பு முடிஞ்சு போச்சு ஆயனாலே நேரடியாக ஸ்தோத்திரம் செய்யக்கூடாது மாணவனை அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுதான் தெய்வம் நேரடியாக வரணமானால் தந்தையாக வரணும் தாயாக வரணும் மனைவியாக வரணும் சகோதரனாக வரணும்னு நாம் பிரார்த்திக்கலை குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு சொல்கிறோம் குருவாக நீ எனக்கு வந்து அனுகிரகம் செய் அப்படின்னு தான் தெய்வத்திடம் பிரார்த்திக்கிறோம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுவோ குரு தேவோ மகேஸ்வரஹா அப்படின்னு சொல்கிறோம் குருதான் பிரம்மாவனுடைய ஸ்வரூபம் குருதான் ஈசனுடைய ஸ்வரூபம் குருதான் விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம்னு பார்க்குறோம் பிரம்மாவே குருவாகவோ சிவனை குருவாக இல்லை குருவை தான் அனைத்து தெய்வமாக நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு குரு என்பவர் ரொம்ப முக்கியம் என்கிற தத்துவத்தை தான் நாம் பார்த்துன்னு வரக்கூடியதான சரித்திரமும் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்